வணக்கம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்றைய கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று இருபத்தி மூன்று வயது சர்வதேச டேபிள் டென்னிஸ் தரவரிசையில் முதல் இடம் பிடித்த மானவ் இந்தியா நாட்டைச் சேர்ந்தவர் இரண்டு சைபர் இனிஷியேட்டிவ் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மாநிலம் மகாராஷ்டிரா மூன்று கேவிஐசி நிறுவனம் தொடங்குள்ளது அறிவுள்ள அமைச்சகம் எது இரண்டு உலக புத்தக கண்காட்சி இந்தியாவில் எங்கு நடைபெறுகின்றது மூன்று பவள பாறைகளை பாதுகாப்பதற்காக சன்ஸ்கிரீனை தடை செய்த முதல் நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களை